மேவ மாத பித்தமேச்சா விதையம் ேவே சுவோது சம்பிரோ வம்ச ரிஷிபோ மோ நமோ குருபோலி பிரானோவாஹம சச்சிதானயஷிண நமோ வேதாந்தயிணே கிருஷ்ணாயூத்தேர்தம் வேதாஜாஸே முனி पुरुषोत्तमस्य புருஷோத்தமசிரே சகசிர நாரு எல்லார சொல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்ச்லோகந்தான் க்ஷீரோன் பிரதேசுமிகள ைரருபரிவிரச்சைர்ீயூவா ஆனந்தீன புனீயா தரி நலிநாணிமுதர்த்தேத்திரே கர்ணவாஷிமுகமபி அந்தஸ்தம் சுரநரோபோகி கந்தி ரம் ரமியம் திரிபுவன வபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி ஓம் நமோதேவாய்ணுசிராமத்தினுடைய சங்கரபாஷ்யத்தை படிச்சு கொண்டிருக்கோம் நம்ம அன இந்த அங்காச கரன்யாசம் இது சம்பந்தமாக ஒன்றும் சொல்லலை மகாபாரதத்துலையும் இல்லை ஆச்சாரியருடைய வியாக்கியானத்துலேயும் இல்லை ஆனால் நம்ம பழக்கத்தில் இருக்கிறதுனால அதையும் சொல்லிடுறோம் அதுக்கும் அர்த்தம் பார்க்குறோம் இப்போது ஆச்சாரியருடைய பாஷ்யம் பார்க்குறது தான் நமக்கு பிரதானம் இப்போ நாமாக்கள்லாம் தொடங்கணும் இருந்தாலும் இந்த போர்ஷனை ஏற்கனவே தொடங்கினேன் இருந்தாலும் நிறைய பேர் ஞாபகப்படுத்தினதுனால இதை தொடங்கி தொடர்ந்து இதை சொல்லிகிட்டுருக்கேன் இப்போ இந்த பூ கஷீரோதன்வத் பிரதேசைக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் கடைசி வகுப்பில் அர்த்தம் பார்த்துட்டோம் முக்குந்தா ஆனந்தி முக்குந்தா நகா புனியாத் ஆனந்த ஸ்வரூபமான முக்குந்தன் நம் எல்லோரையும் புனிதப்படுத்தட்டும் புனிதப்படுத்தும்னா சுகத்தை கொடுக்கட்டும்னு அர்த்தம் ஆனந்தத்தை கொடுக்கட்டும் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சென்ற வகுப்பில் படித்தாச்சு இப்போ இந்த பூஃபாதவ் அப்படிங்கிற ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் வந்து இது எழுதினவர் தோட்டக்காச்சாரியர் இந்த பூஃபாதவ் அப்படிங்கிற ஸ்லோகம் எழுதினவர் தோட்டக்காச்சாரியர் தொடக்காச்சாரியர் வந்து ஸ்ருதிசார சமுத்தரணம் அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார் அந்த ஸ்ருதிசார சமுத்தரணம்ங்கிற கிரந்தத்தில் கடைசியில் பூர்த்தி பண்ணுற போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவர் பூர்த்தி பண்ணியிருக்கார் ஆகா அந்த ஸ்லோகம் இங்கே வழக்கத்தில் நம்ம சம்பிரதாயத்தில் அதையும் எடுத்துக்கொண்டிருக்கார் எல்லோரும் இதுக்கு முன்னால் சொன்னது ஒரு அழகான வர்ணனை மகாவிஷ்ணுனுடைய வர்ணனை பார்க்கடலில் Bhagavan, भगवान, வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்தது இப்போ இந்த ஸ்லோகம் பகவானோட விஸ்வரூபத்தை சொல்லுகிறது திரிபுவன வபுஷம் விஷ்ணு மீசம் நமாமி அதுதான் மெயின் சென்டென்ஸ் திரிபுவன மூன்று லோகத்திலையும் வியாபிச்சிருக்கிற சரீரத்தை உடைய விஷ்ணு ஈசம் விஷ்ணும் தலைவராகிய விஷ்ணுவை நமாமி வணங்குகிறேன் நமஸ்காரம் பண்ணுகிறேன் த்ரிபூனபுஷம்னு சொன்னால் வியா பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கிற தத்துவந்தான் பிரபஞ்சமே பகவானுடைய சரீரம்தான் காஸ்மிக் பாடிங்கிறோம் இல்லையா ஆ காஸ்மிக் பாடி ஆஹ இந்த மைக்ரோ காசம் அதைத்தான் நம்ம சஹசிரசீருஷா புருஷ சஹசிராஷ்ரபாத் அப்படி சொல்லி புருஷ சூத்தத்தில் சொல்கிறது அப்படி உட்கார் அப்படி புருஷ சூத்தத்தில் சொல்லக்கூடிய அந்த நாராயணந்தான் அந்த பாவனையில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு எஸ்ய பாதௌ பூஹு யாருடைய பாதங்கள் ரெண்டும் பாதவுன்னா என்ன இரண்டு திருவடிகள் பூமியாக இருக்கிறதோ எஸ்ய பாதவு பூஹு நாபிகி வியத்து நாபிகின்னா தொப்புள் வியத்துன்னா ஆகாஷம் யாருடைய தொப்புளானது ஆகாசமாக இருக்கிறதோ வானாக இருக்கிறதோ அப்புறம் அசுகு அணிலஹா அணிலஹான்னா வாயு காற்று அனலகான்னா நெருப்பு அணிலகான்னா காற்று தமிழ் அதுக்கு பேர் வலி வழி வழின்னா இந்த பள்ளிக்கூடத்துக்கு போடுறலா அது எதுன்னு கேட்கப்படாது அதனால் வந்து இந்த வல்லினம் வெல்லினம்னா அதே என்னென்னு கேட்குறான் எதை சொன்னாலும் பிரச்சனையாக ஆகினால் இது வந்து பள்ளிக்கூடம் அப்படின்னு எழுதினா என்ன வரும் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் ஆக வானாகி மண்ணாகி வழியாகி ஒழியாகி வழி வேற வழி வேறு வித்தியாசம் தெரியுதுதான் வழினா பாதை வழி அப்படின்னு சொன்னால் எல்லாம் நமக்கு அது தெரியும் எல்லாம் ஒன்றாவே தோணும் தமிழில் அப்படி தான் எல்லாமே தமிழ்மொழி அப்படிங்கிறதுனால ஆஹ இது என்னதுன்னா அசு அனி அனிலஹா அசுகு அசுகுன்னு மூச்சு காத் கீதையில் படிக்கிறோம் இல்லையா கதாசூன்னு அகதாசூ அசூன்னு சொன்னால் மூச்சு காத் ஆ ஷரீர அந்த சஞ்சாரி வாயுகு உடம்புக்குள்ளே காத்துக்கு பேர் பிராணன்னு பேர் அதுக்கு இன்னொரு பேர் அசுஹூன்னு பேர் ஆஹ அனிலஹா வெளியில் இருக்கிற பாஹ்ய வாயு உடம்புக்குள்ள இருக்கிற வாயு ஆஹா பகவானுடைய சரீரத்துக்கு மூச்சு காத்துகிறதுனா வாயு பகவான் தான் ஆஹ அனிலஹா அசுகு நேத்ரே என்னதுன்னா சந்திர சூரிய உச்ச நேத்ரே எல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக புரியும் இருந்தாலும் அதை படிக்கணும் முறைப்படி சொல்கிறேன் சந்திரனும் சூரியனும் கண்கள் ஆபஞ்சத்தை பார்த்தாலே ஈஸ்வரனை பார்க்குறதாக அர்த்தம் பகவான் எங்கேயோ இருக்கார் வைகுண்டத்தில் இருக்கார் பரமபதத்தில் இருக்கார்ங்கிறதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தருது பாலபாடம் பழனியில் இருக்கார் கைலாசத்தில் இருக்கார் வைகுண்டத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு லொக்கேஷன் அதுக்கு ஒரு ஃபார்ம் அப்புறம் அதுக்கு நிறைய வர்ணனைகள் இன்னும் வரப்போகுது சாந்தாக வரப்போகிறது அடுத்தது ஆனால் இது அப்படி இல்லை விஸ்வரூபம் நம்ம சாஸ்திரத்தினுடைய நோக்கமே என்ன சொல்கிறது எக்ஸ்பேண்டிங் அவர் மைண்ட் எல்லாம் குறுகி குறுகி இருக்கோ இல்லையோ இந்த நேரோ மைண்டு இருக்கே அதை வேதமே முழுக்க முழுக்க விஸ்வரூபந்தான் ஏக்கரூபம் குறைவு இந்த ஏக்கரூபத்தில் ஈஸ்வரனை பார்க்குறதுங்கிறது ரொம்ப குறைவு பெரும்பாலான மந்திரங்கள் எல்லாம் வந்து சூரியனை மையமாக வச்சுருக்கு இல்லாட்டி பிரபஞ்சத்தையே தான் மையமாக வச்சிருக்கு ஆனால் நம்ம இந்த புராணங்களில் தான் ஏக்கரூபத்துக்கெல்லாம் பிராதான்யம் அந்த ஒரு ரூபத்தை சொல்லி அதெல்லாம் சொல்கிறது ஆனால் அந்த ஏக்கரூபம் வந்து அநேக ரூபத்துக்கு சாதனம் ஏக்கரூபே அநேக ரூப தரிசனம் அநேக ரூபே தத்துவ தரிசனம் ஒரு ரூபத்தில் அநேக பார்க்கணும் இப்போ வந்து பசுமாடுன்னா பசு என்ன பண்ணுறோம் அதில் வந்து ஏக்கரூபந்தான் அது ஆனால் அதுக்குள்ளே இத்தனை முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டில் வசிக்கிறா அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்கணும் அந்த குதிரையெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கு பிருகதாரண்ய உபநிஷத்தில் ஆரம்பத்திலேயே பார்க்குறோம் உஷாவா அஸ்வஸ் அஸ்வசிய மேத்தியசிய சிராகா அப்படின்னு சொன்னால் அந்த குதிரையே விஸ்வரூபமாக தான் தியானிக்கப்படுறது அஸ்வமேதையாக ஆக எதை நம்ம பண்ணினாலும் அதில் வந்து இந்த டோட்டல் டோட்டாலிட்டியை தான் இன்வோக் பண்ணுறோம் ஒரு இண்டிவிஜுவலில் கூட டோட்டாலிட்டியை தான் பார்க்குறோம் எல்லாத்துலேயும் அந்த சக்தி இருக்குது அக்னி இருக்குன்னா அக்னியோடய ஒரு ஒரு துளி பொறியிலையும் அந்த அக்னியோட மகி மகிமை இருக்குமா இருக்காதா அது மாதிரி நம்ம ஒரு ஒரு இண்டிவிஜுவல்லையும் அந்த ஈஸ்வர தத்துவம் இருக்கத்தான் இருக்குது நம்ம தான் அதை வேறேன்னு நினச்சுன்னு உண்மையிலே வேற கிடையாது எல்லாத்துலேயும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்குது அதை நினைக்கும்படி பண்ணுறது இருக்குன்னு தெரிஞ்சால் போகாது அதை நினைக்கணும் ஆமாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ரொம்ப என்னது நான் நீன்னு சொல்லி அந்த ஈகோ சண்டையெல்லாம் வரக்கூடாது அதுக்கு தர்மத்தினால் ஈஸ்வரபக்தினால் அது ஒன்றாகணும் அதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி தியானங்கள்லாம் சொல்கிறேன் சந்திரசூரியவு நேத்திரே ஆஹா எஸ் பாதௌ பூஹூ பவதி எஸ் நாபி வியத்து பவதி எஸ் அசு அனில பவதி எஸ் நேத்திரே செந்திரசூரியவு பவத்தா சந்திரசூரியன் யாருடைய கண்களாக இருக்கின்றனவோ கருணாவாஷாக கர்ணா ஆஷாகா கர்ணவு ஆஷாகா ஆஷாகனா திக்குகள் திசைகள்னு அர்த்தம் ஆ திசைகள்லாம் யாருன்னா காதுகள் திசைகளை காதுகளாக நினச்சிக்கணும் சொல்கிறா இல்லையா எல்லா திசையிலையும் காது இருக்குப்பா பகலில் பக்கம் பார்த்து பேசி ராத்திரி அதுவும் பேசாதில்லான்னு சொல்கிறான் இல்லையா எல்லாரும் கேட்டுன்ட்ருப்பாம்பா அந்த காலத்தில் அந்த ஒட்டு கேட்டுருக்கவனுக்கெல்லாம் அடுத்த ஜென்மா என்னன்னு சொல்லுவான் கேட்டுக்கேளோ செவத்துக்குருவியாக பிறப்பானான் இந்த யார் என்ன பேசுகிறான்னு இப்படி சீரியஸாக ஒட்டு கேட்குறான் பாருங்க அவனுக்கு அடுத்த ஜென்மா அப்படின்னு என்னோடய பூர்வாசம் அம்மா சொல்லுவான் ஒட்டு கேட்கக்கூடாது யாராக பேசினா ஒட்டு கேட்கப்படாது கேட்டினா அப்புறம் செவத்துக்குருவியாக பிறப்போம் அப்படிம்பா அது அப்போ தெரியல இப்போதான் புரியுது இப்போ ஒட்டு கேட்குறதுலாம் நீ ஒான் புரியதுன்னா ஆஹ கர்ணவு ஆஷா பாவனை பண்ணிக்கணும் எல்லா திசைகளும் பகவானுடைய காதுகள் கர்ண ஆஷாஹா எஸ் சிரா தௌ கர்ணவு ஆஷாஹா எஸ் சிர தௌதி தவுனா ஸ்வர்கலோகம் முகமபி எஸ் எ முகமப்பி தஹனஹா தஹனஹா நான் அக்னி வாய் என்னதுனா பகவான் அக்னி தான் பகவானோட வாய் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பாவனை பண்ணிக்கிறது அக்னி தான் அக்னிர்மே வாச்சி ஸ்ருதா முகம் அப்படின்னு சொல்லி வேதங்கள்லாம் அக்னி தான் வாயில் இருக்குது அதனால் நீங்கள் பார்த்துட்டு சில விஸ்வரூப படத்தில் பார்த்தா ந வாயிலெல்லாம் நெருப்பு வர்ற மாதிரி காமிச்சிருப்பேன் படம் போட்டிருப்பான் அஹ ஆஹ் முகமப்பி தகன தகனா என்ன எரிக்கிறவன் அர்த்தம் எரிக்கிறது யார் அக்னிதான் அப்புறம் அடுத்தது எஸ்ய வாஸ்தேயம் அப்திகி பவதி இன்னொரு எஸ்ஸியாக இருக்குது முதல்ல பூ பாதவு எஸ்ஸேன்னு ஒரு எஸ்ய அப்புறம் இன்னொரு எஸ்ஏ வருது திரும்பவும் வாஸ்தேயம்னு சொன்னால் அப்திகி அப்திகினா கடல் கடலை என்னவா சொல்லியிருக்காருன்னா வாஸ்தேயம்னு சொன்னால் சிறுநீர் பை வாஸ்தேயம் அப்படின்னு சொன்னால் பகவானுடைய சிறுநீர் பை வாஸ்தேயம் வாசேயம்னு ஒரு பாடம் இருக்குது வாசேயம்னு சொன்னால் ஸ்தானம்னு அர்த்தம் இல்லாட்டி வஸ்திரம்னு அர்த்தம் இருக்குது வாசேயம் வாசஸ்தானம்னு அர்த்தம் ஆனால் வாஸ்தேயம் தான் கரெக்டு பாடம் அஹ வாச வாயம் அப் பத்தம் விஷம் சுரநரோபோகி தைத்தியை அந்த எஸ் அந்த விவாதி யாருடைய உள்ளுக்குள்ளே பிரபஞ்சமே இருக்கோ பாருங்க இது எப்படி இருக்குன்னா ஏ பிரபஞ்சத்தையே பகவானாக பார்க்குறோம் ஆனால் அவருக்குள்ளே தான் எல்லாம் இருக்குதுன்னா இந்த விநாயக புராணத்தில் வரும் விநாயக புராணத்தில் விநாயகர் வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குன்னா அதில் என்ன இருக்குன்னா நூற்றி பதினெட்டு அண்டம்ன்னா அண்டத்தை நம்மளால இமேஜினே பண்ண முடியாது ஏன்னு கேட்டால் இந்த பூராதி சப்தலோகங்கள் அத்தலாதி சப்த லோகங்கள் பூஹு புவஹா சுவஹா ஜனஹா மகஹா தபா சத்தியம் அப்புறம் வந்து அத்தலை விதலை சுதலை ரசாதல தலா தல மகாதல பாத்தாளம் ஏழு ஏழும் பதினாலு லோகம் சேர்ந்ததுக்கு ஒரு அண்டம்னு பேர் அப்படி நூற்றி அண்டம்னா என்னென்னா மனசு நன்னா விரியணுங்கிறது தான் ஏன்னா அதுக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது அதனால்தான் கற்பனை கடந்த ஜோதி கற்பனை கெட்டாதவர் கண கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இமேஜின் கூட பண்ண முடியாது இமேஜினேஷனுக்கு லிமிடேஷன் இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும் அது மாதிரி இங்கேயும் என்னென்னா எஸ்ய அந்தஸ்தம் யாருடைய சரீரத்துக்குள்ள விஸ்வம் பவதி எப்படிப்பட்ட விஸ்வம்னா சுர நர கக போகி கந்தர்வ தைத்யஹி அதாவது யாருடைய உடம்புக்குள்ளே இந்த பிரபஞ்சமெல்லாம் இருக்கோ உடம்புக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் உடம்புக்குள்ளனா உடம்பில் உடம்பாகவே இருக்கிறதோ உடம்புக்குள்ளே இருக்கிறதோ அப்படி கற்பனை பண்ணுறதுதான் நான் சொல்கிறது உடம்புக்குள்ளே இருக்கிறதுங்கிற போது என்னது ஏக்க ஏக்கரூப்பே அநேக்க ரூபம் உடம்பாகவே இருக்க அநேக ரூபமே அந்த ஒரு பகவான் தான் ஒரே தத்துவந்தான் இத்தனையுமா இருக்குது விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணார் அமுதமுமமாய் நின்றான்பர் மாணிக்கவாச்சிதர் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி இப்படி இத்தனையுமா இருக்கிறார் அவர் பகவான் மனசு விரிக்கிறதுக்காக சொல்றது சுரன தேவர்கள் நரன்ன மனிதர்கள் ககன பறவைகள் பறக்கின்றவை அப்புறம் போகி ஊர்வன போகின்னு சொன்னால் ரெப்டைல்ஸ் எல்லாம் பாம்பு இந்த மாதிரி குரூப் அது கந்தர்வ கந்தர்வர்கள்லாம் எப்போ பார்த்தாலும் பாட்டு ஆட்டு ஆட்டம் கந்தர்வ தைத்தியகி தைத்தேகின்னா அறக்கர்கள் ராட்சசாள் இல்லைன்னா சோபிக்காது ராட்சசால்லாம் இருந்தால் தான் மகிமை என்ன அதனால் தேவாகா வேதத்துலயே நிறைய தர தேவனும் அசுரனும் இல்லை இல்லாமல் கிடையவே கிடையாது எத்தனை புராணம் எடுத்துங்கோ எடுத்துங்கோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரெண்டு குரூப்பும் இருந்துகிட்டு தான் அது நமக்குள்ளேயும் இருக்கும் நமக்குள்ளே இருக்கிற நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களையும் சொல்லுவோம் வெளியில் இருக்கிற வாழையும் சொல்லுவோம் அ தைத்தியைஹி அ சுர நர கக போகி கந்தர்வ தைத்தியஹி எஸ்ய அந்தஸ்தம் விஸ்வம் சித்திரம் ரம்ரம்யே எப்படி புரிஞ்சுக்கணுன்னா யாருடைய எந்த பகவானுக்குள்ள இத்தனை வகையான பிறப்புகள் ஸ்பீஷீஸ் ஆல் ஸ்பீஷீஸ் எல்லாம் வந்து விசித்திரமாக இருக்குது இந்த நேஷனல் ஜியாகிரபி தான் விஸ்வரூபம் அதுக்குள்ளே கடலுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் காமிச்சா எப்படி இருக்குது டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தா அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னா சித்திரம்னா என்ன அர்த்தம் பார்க்க சரீரமெல்லாம் சித்திரம் விசித்திரமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது ரம்ரம்யத்தை ரம்ரம்யத்தேன்னா ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் ரம்ரம்யத்தேன்னு சொன்னால் ஆனந்தமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் ரம்யத்தேன்னு சொன்னாலே சொல்லலாம் ரம்ரம்யத்தேன்னா ம் ரம்ரம்யத்தேன்னு சொன்னால் எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணுறா பார்த்து நம்ம பிரபஞ்சத்தை பார்த்தா போய் மொட்டை மாடியில் நின்றுபடியும் ஆகாசத்தையும் இதெல்லாம் கடலை எல்லாம் பார்த்தா ராமகிருஷ்ணருடைய உபதேசத்தில் வரும் அவர் சொல்லுவார் பரந்த ஆகாயம் இல்லை விரிந்த ஆகாயம் பரந்த கடல் நெடுதுயர்ந்த மலை இவைகளெல்லாம் இறைவனை நினைவுபடுத்துபவை அப்படிம்பார் எல்லாம் பகவானை ஞாபகப்படுத்துறது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார் அப்படின்னு சொல்லி இது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் நம்ம இதில் இருக்குது ஆ சித்திரம் ரம்ரம்யே சித்திரம் விஸ்வம் அப்படி புரிஞ்சுக்கணும் எஸ்ய அந்தஸ்தம் எஸ் சுரநரக கோபி கந்தர்வ கந்தர்வ தைத்திய சித்திரம் விஸ்வம் ரம்ரம்யே யாருடைய உடம்புக்குள்ள இந்த சுரநரக கோபோயி கந்தர்வதைத்தியம் விசித்திரமான வஸ்துக்கள் சித்திரம் விஸ்வம் ரம்ரம்யத்தே ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறதோ தம் தம் விஷ்ணும் நமாமி அந்த விஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணுகிறேன் எப்பேற்பட்டவர்னா திரிபுவனவபுஷம் பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கிற அந்த விஷ்ணும் ஈஷம் ஈஷம்னா அனைத்துக்கும் முதலான தலைவரான ஈஸ்வரஹான்னு சொன்ன ஆள்றவன் அர்த்தம் நமாமிமோ பகவத்தே வாசுதேவாயா இது வழக்கமாக சொல்லின்ட்டுருக்கோம் வாசுதேவ இது வந்து என்ன சொல்லுவா துவாதசாட்சரி மந்திரம்பா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாயாங்கிறது ஒரு மந்த்ரம் அது இது துவாதாட்சரி மந்திரம்னு சொல்லுவாள் ஓம் நமோ நாராயணாயா வந்து அஷ்டாட்சரி மந்திரம் ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாயாங்கிறது துவாசாட்சரி மந்திரம் இதை ஜப்பம் பண்ணுவாள் இதுக்கெல்லாம் அங்கன்யாச கரன்யாசங்கள்லாம் உண்டு ஆனால் இது ஒன்னமோ பகவதே வாசுதேவாய் சம்பிரதாயத்தில் நம்ம சொல்லின்னு இருக்கோம் சில பேர் சொல்லுவா சில பேர் சொல்ல மாட்டாள் ஆனாலும் அதை சேர்த்து எடுத்துட்டுருக்கோம் அடுத்த ஸ்லோகம் சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹ்ருத் தியானமியம் வந்தே விஷ்ணு சர்வலோகை விஷ்ணு வந்தே அவ்வளோதான் விஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணுறேன் அங்கே வந்து இதுக்கு முன்னால் என்ன சொன்னோம் விஷ்ணு மீசம் நமாமி அங்கே நமாமி சொன்னோம் இங்கே வந்தேங்கிறோம் எப்பேற்பட்ட விஷ்ணும் எல்லாம் சாந்தாகாரம் விஷ்ணும் புஜகசயனம் விஷ்ணும் பத்மநாபம் விஷ்ணும் சுரேசம் விஷ்ணும் விஸ்வாதாரம் விஷ்ணும் ககனசதர்சம் விஷ்ணும் மேகவர்ணம் விஷ்ணும் சுபாங்கம் விஷ்ணும் லக்ஷ்மீகாந்தம் விஷ்ணும் கமலநயனம் விஷ்ணும் யோகிஹிருத்தியானகமியம் விஷ்ணும் பவ ல்ல சர்வலோகநாதம் விஷ்ணும் பவபயஹரம் விஷ்ணும் வந்தே எல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ் அவ்வளோதான் சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியதான் சாந்தாக்காரம் பூஜி சுவாமிஜி சமாதி முன்னாடி விஸ்வாதாரம் சொன்னார் இல்லையா அது மாதிரி ஆக சாந்த ஆக்காரம் ஆக்காரம்னா ரூபம் அந்த முகத்தை பார்த்தாலே அமைதியாக இருக்குது சாந்தமாக இருக்குது அசாந்தாக்காரம் இது நான் ரொம்ப சொல்ல வேண்டாம் முகத்தை பார்த்தா அந்த ஆக்காரம்னா ரூபம் அந்த ரூபத்திலையே என்னென்னா இது என்ன சொல்கிறது எம்பாடிமெண்ட் ஆஃப் பீஸ் அப்படி சொல்லணும் இங்கிலீஷில் சொன்னால் எம்பாடிமெண்ட் ஆஃப் பீஸ் அத சொல்கிறது என்ன அமைதியின் திருவுருவம் தமிழில் சொல்லணும்னா அமைதியின் உருவம் அமைதியே வடிவெடுத்து வந்தது அப்படி சொல்லணும் எல்லாரும் சொல்கிறாங்களா புத்தரோட ஸ்டாச்சுவை பார்த்தாலே என்ன சொல்கிற புத்தரோட ஸ்டாச்சு பார்த்தோம் பாருங்கள் அந்த முகத்தில் எப்படி பாருங்கள் சாந்தம்ங்கிற அது மாதிரி நம்மளும் புத்தாவதாராக நமோ நமோ சொல்லிடுவோம் நமக்கு எல்லாம் நமோ நமோ தான் அப்போது புஜக சயனம் அடுத்தது சாந்தாகாரம்னு சொன்னால் அது நினச்சாலே நமக்கு இருக்குமே அமைதியான ஒரு வடிவத்தை நினைச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னா எல்லாம் நமக்கு என்ன செல்ஃபிஷ் தான் பிரயோஜனம் அனுதிஷ நம்ம மந்தோபி என்ன பகவானை சாந்தாகாரமாக தியானம் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறதுன்னா சாந்தம் கிடைக்க போகிறது ஆ சாந்தாக்காரம் புஜகசயனம் நல்ல ஸ்ப்ரிங் கட்டில் நல்ல எல்லா இதுலேயும் போட்டிருக்கு அதாவது இந்த கோவில்களில் இந்த பகவான் புஜக சயனம் பண்ணுறத அந்த அஞ்சு இது அஞ்சு அஞ்சு இது இருக்கும் அது ஆயிரம் தலை இருந்தாலும் அஞ்சு தலை அது பஞ்சஞானேந்திரியங்களாம் பஞ்சஞானேந்திரியங்கள் அதோட சம்பந்தப்பட்டது என்னதுன்னா அந்த சம்பந்தப்பட்ட இந்த மனசு அந்த மனசில் பகவான் ஞானஸ்வரூபமாக படுத்துன்ட்ருக்காராம் அப்படி சொல்லுவாள் அவர் யோக நித்ராந்தன சொல்லுவார் தூங்குற மாதிரி தூங்குறார் அஹ புஜகனம் நிறைய தத்வார்த்தங்கள்லாம் பூஜகம்னா இந்த பிரபஞ்சமே பூஜகம் இந்த புஜகம் முழுக்க அதில் பகவான் வியாபிச்சிருக்கார் அஹ புஜகனம் பூஜகஹான்னா பாம்புக்கு பேர் பூஜகா அதனால தான் இந்த பாட்டெல்லாம் பாடினா புஜங்கம்னுலாம் சொல்கிறோம் இல்லையா சதாபால அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகிறதான் சனது மகாவாக்கியகூடம் மனோ அனது மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோகாரிதேகம் மகச்சித்தகேகம் மகிதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜேலோகபாலம் அப்படி சொன்னால் இப்படி வளைஞ்சி வளைஞ்சி போகிறதாம் அதனால அதுக்கு பேர் புஜங்கஸ்தோத்திரம் புஜங்க பிரயாதஸ்தோத்திரம் அப்படிலாம் நிறைய சொல்லுவாள் அஹ புஜகசயனம் பத்மநாபம் புரியம் பத்மநாபகான்னு சொன்னால் தொ நாப நாபின்னா தொப்புள் பத்மன்னா தாமரை தொப்புளில் தாமரை இருக்குது அது மேலே பிரம்மாஜி உட்கார்ந்துருக்கார் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோன்னு நஜ்மாங்க போய் பார்க்கல இங்கே நம்ம கோயிலில் பார்த்துருக்கோம் பட்டபத்திரசாகி பட்டபத்திரசாகி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனால் சுவாமி பெருமாள் பார்த்தா தெரியும் ஃப்ரிஷாக படுத்துட்டு இருப்பார் மேலே அந்த தாமரை இது மேலே உட்காந்துருப்பார் அனந்தபத்மநாப சுவாமி எல்லாம் ஞாபகம் வச்சு சுரேஷம் சுராணாம் ஈஷகா சுரேஷா தம் சுரேஷம் தேவர்களின் தலைவன் தேவாதி தேவஹா சுரேஷம் அப்பேற்பட்டவர் விஸ்வ ஆதாரம் விஸ்வ ஆதாரங்கிறது இன்னொரு பாட்டம் இருக்குது விஸ்வாகாரம் அதாவது பிரபஞ்ச வடிவமாகவும் இருக்க அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது அதுதான் வைஷ்ணவ சித்தாந்தத்தில் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் அவர் வைகுண்டத்தில் பரமபதத்தில் ஏக்கரூபமாக உக்காந்துருக்கார் அதுக்கு பேர் தான் பரம்ப பரமபதநாதன் வேற பார்க்கடல் வேற ரெண்டு திருப்பதியும் மேலே தான் இருக்குது மேலே இருக்குதுன்னா அங்கே சரீரத்திலேருந்து கிளம்பின பிறந்தான் அந்த திருப்பதிக்கு போக முடியும் இந்த சரீரத்திலேருந்து அந்த திருப்பதிக்கு போக முடியாது மாற்றி நூற்றி திருப்பதி இங்கே இருக்குது பூலோகத்திலே இருக்குது நூற்றி எட்டு நூற்றி ரெண்டு திருப்பதி பூலோகத்தில் இருக்குது ரெண்டு திருப்பதிக்கு இந்த உடம்புலேருந்து கிளம்பி போனோம் கிளம்பி போனால் அந்த முதல் பார்க்கடல் அதுக்கு பேர் பரம் பரமபதத்துக்கு பேர் பரம் பார்க்கடலுக்கு பேர் வியூகம் அப்புறம் விபவங்கிறது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அர்ச்சைங்கிறது கோயிலில் இருக்கிற மூர்த்தி இதெல்லாம் நீங்கள் கோயிலில் போய் பார்த்தா தெரியும் வைஷ்ணவா கோயிலில் போய் பார்த்தா திருக்கோஷ்டூரில் இருக்க அஷ்டாங்க விமானம் மதுரையிலேயும் கூடலழகர் கோயில் இருக்குது அதுக்கு பேர் அஷ்டாங்க விமானம்னு பேர் அந்த அஷ்டாங்க விமானத்தில் மேலே இருக்கும் சுவாமி பரமபதநாதன் இருப்பார் அதெல்லாம் நீங்கள் மேலே தான் மாடியில் தான் ஏறி போய் பார்க்கணும் முழுக்க கல்லுல கட்டியிருக்கு திருக்கோஷ்டியூரில் மேலே வந்து பரமபதநாதன் இருப்பார் ரெண்டாவது பார்க்கடல் பெருமாள் இருப்பார் மூணாவது ராமாவதாரம் நரசிம்மா அவதாரம் ஏதோ ஒரு அவதாரம் போட்டிருப்பார் கீழே வந்து அந்த மூர்த்தி எந்த மூர்த்தியை பூஜை பண்ணுறோமோ சௌமிய நாராயண பெருமாள் மாதவன் அந்த சுவாமிக்கு பேர் ரெண்டு பேர் சௌமிய நாராயணன் மாதவன் பேர் திருக்கோஷ்டூரில் இருக்கிற சுவாமி எதுக்கு சொல்கிறேன் இந்த சாஸ் இதெல்லாம் இப்படி தான் வர்ணனை பண்ணுவாள் சாந்தாகாரம் புஜகசயனம் அங்கே பரமபதத்தில் உட்காந்துட்டு இருப்பார் காலை மடித்து ஒரு காலை தொங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார் சங்க சக்கர கதையோட உட்கார்ந்துருப்பார் இங்கே பார்க்கடலாம் படுத்துன் இருப்பார் அதுக்கு பேர் பரம் இதுக்கு பேர் வியூகம் எதுக்கு சொல்கிறேன் அவர் ஏக்கனாகவும் இருக்கார் அநேக்கனாகவும் இருக்கார் இது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அதாவது பகவான் தனியாகவே இருந்துண்டு இத்தனையும் அவரால் பண்ண முடியும் எப்படி ஒரு மேஜிக் மெஜிஷியன் பண்ணுறானோ அது மாதிரி அப்படிங்கிறது அவளோட சித்தாந்தம் விஷயம் அதனால் விஸ்வாகாரம் ஆஹா சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வ ஆதாரம் விஸ்வத்துக்கு ஆதாரம்னா என்ன எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கார் கொடத்துக்கு மண் ஆதாரம் போல் வேறு விஸ்லேஷ காரணம் விஸ்லேஷமாக இருக்கும்பா அது விஷ்லேஷ சப்தமின்னு சொல்கிற வழக்கம் அப்படின்னா அது வந்து இந்த மண்ணு வந்து குடம் முழுக்க வியாபிச்சிருக்கு குடங்கிற நாம ரூப கர்மாவில் மிருத்துங்கிறது வியாபிச்சிருக்கு இது நான் சொல்கிறது விசிஷ்டாத்வைதான் வியாபிச்சிருக்கு அதே சமயம் வேறையாகவும் இருக்குங்கிறது அவங்களுடைய ஒரு அபிப்பிராயம் வைக்கு பரமபதன்றத்தில் இருக்கார் அவர் ஆனால் அவருக்கு வந்து இந்த சித்து அச்சித்து வியாபகா சித்தையும் அச்சித்தையும் வியாபித்து தனியாகவும் இருக்கார் சிதச்சித் வியாபி சிதச்சித் விசிஷ்டா சிதச்சித் வதிரிக்த புரியுமான்னு பாருங்க கொஞ்சம் கஷ்டம் அது அதாவது ஜீவர்கள்லாம் சைத்தன்யம் லிவிங் பீயிங்ஸ் Non living பீங்ஸ் லிவிங் பீயிங்ஸும் நான் லிவிங் பீயிங்ஸையும் ஸ்ரீமன் நாராயணன் வியாபிச்சிருக்கார் ஸ்ரீமன் நாராயணன் வியாபிச்சிருக்கார் ஸ்ரீமன் நாராயணன் வியாபிச்சிருக்கிறது மாத்தமில்ல ஸ்ரீமன் நாராயணன் அதுக்கு வேறையாகவும் இருக்கார் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தந்தான் விசிஷ்ட அத்வைத்த சிதச்சித் விசிஷ்டா அத்வைத்தா சிதச்சித் விசிஷ்டர்த்தம் சித்தையும் அச்சித்தையும் வியாபித்து அதே சமயம் தன்னிகரற்றவராக இருக்கார் இது நான் முழுக்க சொல்றது விசிஷ்டாத்வைதம் அத்வைத்தமே இல்லை அத்வைத ஆதிசங்கரை சொல்கிற அத்வைத சித்தாந்தம் இல்லை இது எதுக்கு சொல்றேன் விஸ்வாதாரம் விஸ்வாகாரம் விஸ்வ ஆதாரம் விஸ்வ ஆகாரம் விஸ்வ ஆகாரம்னு சொன்னால் விவரத்தம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு விஸ்வ விஸ்வ ஆதாரம்ஸ்வத்துக்கு ஆதாரமாக இருக்கார் ஆதாரம்னா எப்படி நகைக்கு தங்கம் எப்படி ஆதாரமோ அப்படி இப்போ புஸ்தகத்துக்கு ஆதாரம் டேபிள்னு சொல்லக்கூடாது இது வேறு இதில் வந்து சம்யோக வியோகம் இருக்குது இந்த புஸ்தகத்தை தனியாக எடுத்துட்லாம் ஆனால் மண்ணையும் குடத்தையும் எப்படி பிரிப்பே அதனால் அதுக்கு பேர் சம்யோக சம்பந்தகா சமவாய சம்பந்தான்லாம் இருக்குது சாஸ்திரத்தில் சம்யோக சம்பந்தான்னு சொன்னால் பிரிக்க முடிகிற சம்பந்தம்னு அர்த்தம் பிரிக்க முடியாத சம்பந்தம் இல்லையா இப்போ வந்து எனக்கும் இந்த வஸ்திரத்துக்கு இருக்கிற சம்பந்தம் ருத்ராட்சத்துக்கு இருக்கிற சம்பந்தம் சம்யோக சம்பந்தம் ஆனால் உடம்பு இருக்கிற எனக்கு இருக்கிற சம்பந்தம் சமவாய சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் புரிய மாட்டேங்குறங்கிறள என்னவோ சொல்கிறேன் சம்யோகம்னா பிரிக்க முடியும் இப்போ கண்ணாடியை நான் எடுக்க முடியும் எனக்கும் கண்ணாடிக்கு இருக்கிற சம்பந்தம் சம்யோக சம்பந்தம் ஆனால் எனக்கும் கண்ணுக்கு இருக்கிற சம்பந்தம் சமவாய நான் முழுக்க வியாபிச்சிருக்கேன் கண்ணு நான் என்னோட கண்ணு நானே கண்ணு அப்படிலோ வியாபிச்சிருக்கேன் அது மாதிரி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எப்படி இருக்காருனா சமவாய சம்பந்த ஆனால் அதே சமயம் அவருக்கு நிறைய சக்தி இருக்கு வேறையாகவும் இருப்பார் அது எப்படின்லாம் கேட்காதிங்க அப்படின்னு ஆரம்பித்தா தனி பாடம் அது ஆக அதாவது சிதச்சித் விசிஷ்டா பின்னா இது பெருதான் விசிஷ்டாத்வை அத்வைதான்னு சொன்னால் அனீக்வல் அர்த்தம் தனக்கு உமை இல்லாதான் தனக்கு சமமாக ஒருத்தரும் கிடையாது பகவானுக்கு சமமாகவோ பகவானுக்கு மேலேயோ மேலேயோ ஒருத்தரும் கிடையாது நத்வத் சமோஸ்தியபியதிக குதோன்யா சொல்கிறோம் இல்லையா அதனால அதெல்லாம் துவைத்தபாவம் நீ உனக்கு என்ன நானுங்கிற போதே என்ன ஆகிடுது நான் சின்னவன் ஆகிடுறேன் இல்லையா எனக்கு சமமாக நிறைய பேர் இருக்கான் எனக்கு மேலேயும் நிறைய பேர் இருக்கான் இல்லையா ஆனால் பகவானுக்கு சமமாகவோ பகவானுக்கு மேலேயோ யாரும் கிடையாது ஆஹா அந்த விஸ்வ ஆதாரம் விஸ்வ ஆகாரம் ரெண்டையும் வந்து அத்வைத சித்தாந்தப்படியும் உபதேசம் பண்ணலாம் விசிஷ்டாத்வித சித்தாந்தப்படியும் உபதேசம் பண்ணலாம் ஏன் வச்சுக்கோங்க கயிறு பாம்பு உதாரணம் மண்ணு குடம் உதாரணம் மண்ணு குடம் உதாரணத்தில் மண் வந்து கயிறு குடமாக பரிணமிக்கிறது பேர் பரிணாமவாதகான்னு பேர் கயிறு பாம்பு உதாரணத்தில் கயிறு பாம்பு மாதிரி தெரியறது ஆனால் பாம்பு கிடையாது இது அத்வைத சித்தாந்தம் ஆக விஸ்வாதாரம் விஸ்வாகாரம்னு சொன்னால் கயிறு பாம்பாக தெரிகிறது அப்படின்னா விஸ்வாக்காரம் புரியுறதா பாம்புக்கு எது ஆதாரம்னா கயிறு ஆதாரம்னு சொல்லலாம் ஆகாரம்னு சொல்லலாம் ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம்னா ஆதாரம்னு சொன்னாலும் ஆக்காரம்னு சொன்னாலும் ஆதாரம்னு சொன்னால் அதுக்கு இது அதை இதை சார்ந்தது இருக்குதுன்னு அர்த்தம் குடமும் மண்ணும் இதை சார்ந்திருக்குன்னு அர்த்தம் ஆனால் வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம் இருக்குது ஆதாரம்னால் எப்பேற்பட்ட ஆதாரம்னா புஸ்தகத்துக்கு டேபிள் மாதிரி இல்லை நான் உட்கார்ந்துருக்கிறதுக்கு சீட்டு மாதிரி இல்லை ஏன்னா இதுவும் ஆதாரம் தானே இந்த ஆதாரம் என்ன ஆதாரம் இது சம்யோக ஆதாரம் அது என்ன ஆதாரம்னா சமவாய ஆதாரம் அப்படி புரிஞ்சுக்கணும் பிரிக்க முடியாத ஆதாரம் ஆஹா விஸ்வ ஆகாரம் பாம்பாக காட்சி அளிக்கிறது அப்படி சொல்கிறோம் அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லலான்னா நான் இப்போ அத்வைத்தபடி பேசுகிறேன் பாம்பாக தெரிவதற்கு காரணம் கயிறு அது ஆதாரம் விஸ்வ ஆகாரம் விஸ்வ ஆதாரம் விஸ்வாதாரம் ககன சதிருஷம் ககன சதிருஷம்னு சொன்னால் அது எப்படி சுவாமி அதை வந்து எனது மனசில் கன்சீவ் பண்ண முடியல புரிஞ்சிக்கவே முடியலையே அதை மனசில் வாங்கி உள் வாங்கிக்க முடியலையா அது ஆகாஷம் மாதிரி ஸ்பேஸ் மாதிரி ககன சதிருஷம் ஆகாசம் மாதிரி இந்த ஆகாசம் வந்து ஜடாக்காசம் நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்றோம் இதை மாதிரி ஞாபகம் சதிருஷம்னா போலன்னு அர்த்தம் ககன சதிருஷம்னா ஆகாயத்தை போன்றவரும் ஆகாசத்தை மாதிரி அப்படின்னு அர்த்தம் சாந்தாகாரம் எங்கே இருக்குது ககன சதிருஷம் எங்கே இருக்குது சாந்தாகாரம்னால் அமைதியே வடிவெடுத்தவர்னா அது ரூபமாக தோன்றுறது புஜகசயனம்னு சொன்னால் பாம்பு அதில் படுத்துட்டுருக்காருங்கிறது அப்புறம் பத்மநாபன்னு சொன்னாலும் ஏதோ தாமரை பூ அதெல்லாம் பண்ணிவிடுறோம் அப்புறம் சுரேஷம் சுராணாம் அது அவருடைய அவருடைய மகிமை பதவி அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கார் அவர் அப்புறம் பிரபஞ்சத்துக்கே ஆதாரமாக இருக்கார் அப்படின்னா திடீர்னு என்ன எடுத்துன்னா இது வந்து ஜெகத் வியாபகத்துவம் வந்துடுச்சு அதே ஏக்கம் அநேக்கம் சேர்ந்துட்டு இருக்கு ஏக்கன் அநேக்கன் இறைவனடி வாழ்க நமக்கு வந்து இந்த ஏகத்துவத்தை தியானம் பண்ணணும் அதுதான் நம்ம சாஸ்திரத்தோட நோக்கம் ககன சதிருஷம் மேகவர்ணம் மேகம் மாதிரி நிறம் கார்மேக வண்ணன் கண்ணன் எங்கள் கண்ணனாம் கார்மேக வண்ண நாம் வெண்ணெய் உண்ட கண்ணனாம் அடுத்தது சொல்லணும் மண்ணை தின்ற கண்ணனாம் பாடுற மாதிரி அஹா ககன சதிரசம் மேகவர்ணம் நம்ம பார்க்குறோம் ராமர் கிருஷ்ணர் எல்லாருமே மேகஸ்யாமஹா அடுத்த ஸ்லோகம் இருக்கேன் சுபாங்கம் சுபாங்கம்னு சொன்னால் அந்த ஃபார்ம் ஒரு அந்த உடம்போட ப்ரப்போர்ஷன் அவயவங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது ரம்ப குண்டாகவும் இல்லை ரொம்ப இதாகவும் இல்லை பார்க்கறத்துக்கு ரொம்ப லட்சணமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் சுபாங்கம் தெய்வீகமான உடல் உறுப்புகளை உடையவர் இதுதான் நிர்குணத்தையும் சகுணத்தையும் சம சம யோசிச்சுட்டே இருக்கிறது லலிதா சாஸ்திராமத்தில் அப்படி தான் வரும் நிர்குணா ஜெய் நமகா சாந்தா ஜெய் நமகா நிஷ்காமா ஜெய் நமகா நிருபப்ளவா ஜெய் நிமா நெர்விகாரா ஜெயினுமாக வரும் இன்னொரு வரும் ஒரு நாம சகுணமாக இருக்கும் ஒரு நாம நற்குணமாக இருக்கும் உடனே ஞாபகத்துக்கு வரல ஆஹா சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் ரொம்ப முக்கியம் லக்ஷ்மி காந்தம் லக்ஷ்மிய பண்றவர் காந்தான்னா என்ன அர்த்தம் காந்தா காந்தா அப்படின்னா ஸ்ரீலிங்கம் காந்தான்னு சொன்னால் காந்தம்னால் நமக்கு தெரியும் மேக்னெட் லக்ஷ்மி வந்து பெருமாளை எப்படி கல்யாணம் பண்டா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது தெரியாது வந்து பார்க்கடல்லேருந்து வந்தா இந்த அமிர்தத்தை கிடையிறதுக்கு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடல் கிடையிறத லக்ஷ்மி கௌஸ்துப பாரிஜாத்தக சுரா தன்வந்தரிஷ் சந்திரமாக காவஹ காமதுகா சுரேஸ்வரகஜோ ரம்பாதி தேவாங்கநாகா அஸ்வசப்தமுக சுதா ஹரிதனு சங்கோ விஷம் சாம்புதே ரத்னநீதி சதுர்தச பிரதி தினம் குர்வந்துவோ மங்களம் அப்படின்னு சொல்லி சமுத்திரத்திலேருந்து வந்த பதினாலு ரத்னங்கள் அதில் ஒரு ரத்னம் விஷம் ரத்னமே விஷம்தான் அது வேறு ஆக இதெல்லாம் வந்து பதினாலு ரத்னங்கள் வந்தது அதில் வந்தது யாருன்னா லக்ஷ்மி வந்தாளாம் முதல்ல எடுத்தோடனே பார்க்கடலில் உதித்த திருமணி வரும்போதே மாலை எடுத்துன்னு வந்தாளாம் எல்லா ஆளாளுக்கும் தலையை காட்டினான் எனக்கு போடு எனக்கு போடணும் அவன் என்ன சொல்லிட்டா தெரியுமோ லக்ஷ்மி அது சொன்னாளா விவரம் இல்லாமல் சொன்னாளா தெரியல என்னை பார்த்து எங்கிட்ட ஆசைப்படாதவனை தான் நான் கல்யாணம் பண்ணி இப்படி எங்கேயாவது லோகத்தில் பார்த்து பைத்தியம் பார்த்துருக்கணும் காலம்புரம் ஒரு ஐ லவ் யூ சொல்லணும் மத்தியானம் ஒரு ஐ லவ் யூ சொல்லணும் அப்படினு நினைக்கிற காலத்தில் இது வந்து ஐ டோண்ட் லவ் யூன்னு சொல்கிற ஆள் தான் எனக்கு வேணும்னா எங்கேயாவது கேட்டுருக்கடா அப்படி இவர் பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருந்தார் படுத்துட்டு இருந்தார் யார் இதை இக்னோர் பண்ணிட்டார் டோட்டலாக இக்னோர் பண்ணிட்டு பேசாமல் உட்காந்துருக்கார் அவர் உட்காந்துருக்கப்போ இவ என்ன பண்ணு அவருக்கு போய் மாலையை போட்டேன் யாருக்கு மகாவிஷ்ணுவுக்கு மாலையை போட்டு பாத சேவை பண்ணுறேன் இதுலேருந்து என்ன தெரியுது சுவாமிஜி பூஜை சுவாமிஜி சொல்லுவார் தயான் சுவாமி சொல்லுவார் உங்கள்கிட்ட லக்ஷ்மி நித்தியவாசம் பண்ணோம்னா நீ நாராயணனாக இருக்கணும்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பணத்தில் ஆசை இல்லாதவங்கிட்ட தான் பணம் வந்து இருக்குமா பணம் நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்துகிறேன் ஆனால் பணத்துக்காக நான் ஒன்றும் ஒன்று வாழலை அப்படிங்கிறவங்ககிட்ட தான் பணம் வருவான் ஆசை இல்லாதவங்ககிட்ட தான் செல்வம் நிலச்சிருக்கும் அவன் நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்துவான் அது எங்கேயாவது இப்படி கேட்டிருக்கோம்மா நம்ம தேசத்துலாம் இந்த மாதிரி பா ஸ்லோகமெல்லாம் வரும் அதனால் மகாலக்ஷ்மி மகாவிஷ்ணுவுக்கு சேவை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா தன்னிடத்தில் வந்து ஆசை இல்லாதவனிடத்தில் தான் நிலச்சிருப்பானோ எப்படி இருப்பாருங்க விதி விசேஷம் ரொம்ப யோசிக்கணும் லக்ஷ்மி காந்தம் லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப விருப்பமானவர்னு அது மகாலக்ஷ்மி விரும்புகின்றவர் லக்ஷ்மி காந்தம் கேட்க வேண்டாம் அப்புறம் கண்ணு கமல நயனம் தாமரை போன்ற கண்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு சுபாங்கம் அப்புறம் இன்னொன்று அதில் எக்ஸ்ட்ராவா கண்ணு ரொம்ப தாமரை மாதிரி இருக்குது எல்லாமே தாமரைன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கே கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வட்டச பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி அது என்ன சொல்கிறோம் கை தாமரை கால் தாமரை முகத்தாமரையான் கைத்தாமரையினால் கால் தாமரை எடுத்து முகத்தாமரையில் வச்சுன்னு இருக்கிற அந்த கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம்னா புகார வந்தே வினிவேசந்தம் மாதிரி கமல நயனம் இந்த கண்களை இதெல்லாம் தியானத்துக்கு சாந்தம் இது மாதிரி மனசுக்குள்ள எல்லாம் தியானம் தான் ஆரம்பிச்சுருக்கோம் தியானம்னு ஆரம்பித்து ஒரு ஸ்லோகம் முடிஞ்சுது ரெண்டாவது ஸ்லோகம் முடிஞ்சுது இது மூணாவது ஸ்லோகம் அதுங்கியாவும் இருக்கோ தியானம் க்ஷீரோதன்பத் பிரதேசம் தான் ஆரம்பித்தோம் அதனால் ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் தியானம்னு சொல்ல மாட்டோம் அதனால் அப்படி சொல்கிற பழக்கம் இல்லை அதனால் இதையும் யாவும் வச்சுக்கணும் அப்புறம் எங்கே இருக்காருன்னா இது எப்படி இவரை பார்க்கறது அப்படின்னா யோகி ஹிருத்து ஹில் அடையப்படுறவர் சரியா நான் என்ன பண்ண முடியும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா போட்டு ஆக யோகி ஹிருத்து தியான கம்யம் இன்னொன்று இருக்குது யோகிபிஹி தியானகம்யம் இன்னொரு ரீடிங் யோகிகளால் தியானத்தின் மூலம் அடையப்படுபவர் கம் தாத்துவுக்கு அறியப்படுறதுன்னு க கம்யா கம் தாத்துவுக்கு ஞானார்த்தமும் இருக்குது அறியப்படுபவரும்னு சொல்லலாம் ஆக அடையப்படுபவர் இப்போ ஏற்பட்ட தியானம் பண்ணினா மனசுக்கு ஏகாகிரதை அதாவது ஏக்கரூபத்தை தியானம் பண்ணினால் ஏகாகிரதை விஸ்வரூபத்தை தியானம் பண்ணினா விஷாலத்தா சித்த விஷாலதா மனசு பறந்து விரியணும் ப்ராட் அவுட்லுக் வரணும்னா பகவானை விஸ்வரூபமாக பார்க்கணும் ஒரு ரூபமாக பார்க்குறதுங்கிறது ஒரு ரூபமாக பார்த்தா கான்சென்ட்ரேஷன் வரும் ஆ ரெண்டும் கலந்து தான் இங்கே இருக்குது இதில் யோகிகளால் அப்படின்னா யோகிகள் தங்களுடைய ஹிருதயத்தில் தியானத்தினால் அறிந்து கொள்ளப்படுபவர் அடையப்படுபவர் அல்லது யோகிகளால் ஹிருதயத்தில் தியானம் செய்து அடையப்படுபவர் இந்த யோகிங்கிறத யோகி ஹிருத்துங்கிறதுக்கு யோகி யோகி ரெண்டும் ஓகே தப்பு ஒன்றும் இல்லை கம்யம் அப்புறம் ஏகநாதம் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே தலைவர் சமஸ்திரபஞ்சத்துக்கும் கண்ணுக்கு தெரியாத மாபெரும் தலைவர் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று நிதானமாக கழுத்தருக்கும் தெய்வம் நின்று கொல்லும் ஆகையினால தெய்வத்தை கண்ணால் பார்க்க முடியாது பரோட்சப் பிரியாய் வகி தெய்வாகா ஆ தெய்வம் வந்து கண்ணுக்கு தெரியாது ஆனால் மெதுவாக அந்த வினைகளுக்கு ஏற்றபடி அது பலனை கொடுக்கும் ஆஹ சர்வலோக ஏகநாதம் அனைத்து உலகங்களுக்கும் ஒரே தலைவராக விளங்குபவர் ஆனால் அப்ப அப்பேற்பட்டவர் என்ன பண்ணுறாருன்னா பவபயஹரம் பவான்னா இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுற பயம் எப்படி இருக்க போகிறதோ தெரியல சுவாமியில் கை காலெலாம் நடக்கவே முடியல வர வர எல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு பார்த்தாலும் நிறைய பேர் இன்செக்யூராக தான் யாராவது ஒருத்தராவது நாளைக்கு இப்படியா நா இன்றைய மாதிரி நாளைக்கு போயிடுமா நாளைக்கு இப்படி தானே போகிறது அப்படின்னா போயிடும் அப்படி தான் போகிறது இன்றைக்கி சாயங்காலமும் அப்படி தான் போகிறது ஹோல் லைஃப்பை அப்படி தான்ப்பா போகிறது ஏன் கவலைப்படுற அப்படின்னா இல்லை என்னமோ ஒரு பக்கம் பயம் இருந்துகிட்டே இருக்குது சுவாமி அப்படின்னா அதுக்கு தான் அவருக்கு பேரே பயக்கிருத் பயநாசனஹா விஷ்ணு சாஸ்திர நாமத்திலே பயத்தை உண்டு பண்ணுறவர் யார் பகவான் தான் பயத்தை போக்கிறவர் யார் அவர் தான் கவலையே இவருக்கு பயம் இப்போ நடுப்புற கிளாஸ் போயிட்டேன் இனி நான் அது எப்படி ஒட்டுறது அங்க கேட்டுருக்க நிறைய பேர் குளோபல் கிளாஸ்ல அவளுக்கு எல்லாம் எப்படி பதில் சொல்றது அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் நமக்கு பவ பயஹரம் பவன வாழ்க்கையில இருக்கிற பயம் துன்பம் இப்படி பொருளாதார ரீதியா உறவுகள் ரீதியா என்னெல்லாம் பலவிதமான பயங்கள் இருக்கு அந்த பயங்களை எல்லாம் போக்குறவர் அது சுருக்கமா சொன்னா மறுபடியும் ஜென்மாக வந்துவிடுமோ அந்த பயம் ரொம்ப சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கிற வாழ்க்கெல்லாம் விவகாரத்தில் இருக்கிற வாழ்க்கலாம் பகவானே எனக்கு இந்த ஜென்மாவை நிறைய வீணடிச்சு விட்டேன் இதுக்கு என்ன தண்டனை வரப்போகிறதோ தெரியலையே இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நிறைய தப்பு பண்ணிவிட்டேன் கில்ட்டு ஃபீலிங்கெல்லாம் இருக்குது அடுத்த ஜென்மா என்ன வருமோ பயப்படுற மாதிரி பயப்பட்ருக்கு எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துவிடுத்தும் நம்பிக்கை வந்ததோடு சேர்த்து கில்ட்டும் வந்து விடுத்தோன்னா ஒரு சாஸ்திரம் அதனால தான் சில பேர் என்ன சொல்கிறாண்ணா ரிலிஜன்லாம் கில்ட்டை க்ரியேட் பண்ணுறதுங்கிறான் அதனால் வி டோன்ட் வாண்ட் ரிலிஜன்ட்டான் அப்படின்னா என்ன விண்ட் வாண்ட் பீஸ் ஆல்சோ ஆக ரிலிஜன் வந்து என்ன பண்ணுறது நீயும் சமூகமும் நல்லா அமைதியாக ஒழுங்காக வாழணுங்கிறதுக்கு தான் சொல்கிறது ஏதோ குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணுறதுக்கு இல்லை அப்படி தவறு செய்தாலும் பகவானே கீதையில் சொல்கிறார் என்னது அப்பச்சேத் சுராச்சாரே மாமன்யபாக்கு சாதுரேவ சமந்தவிய சமய வவசித்தோஹி ச அதாவது எவ்வளோதான் நீ தப்பு பண்ணியிருந்தாலும் மனசு மாறி நீ புரிஞ்சிண்டியான உனக்கு அனுகிரகம் கிடைக்கும் நீ சீக்கிரம் பெரியவனாயிடுவே க்ஷிப் பவதி भय அபவயரம் ஹரம் ந நீக்கிறது ஹரதி பயம் ஹர்த்தி தி பயஹரம் பயஹரம் பயத்தை போக்குபவன் என்ன பயம்னா பவபயம் பவன சம்சார புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனநீ ஜேஷனம் இகசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே பகவானே எத்தனை தடவை சரீரம் எடுத்து எடுத்து பிறக்கிறது தூங்குறேன் எந்திரிக்கிறேன் தூங்குறேன் எந்திரிக்கிறேன் தூங்குறேன் எந்திரிக்கிறேன் அப்படியே சாகரேயம் பிறக்கிறேன் சாகரேம் பிறக்கிறேன் இப்படி பிறந்து பிறந்து ஆஷா பாசங்களுக்கு இடையில் மாட்டிக்கிண்டு அவஸ்தப்படுறேன் என்றைக்கி இதுலேருந்து கிருப்பையா பாரே பாகி முராரே எப்படியாவது இதுலேருந்து விடுதலை கொடு பகவானே சரீரத்துக்குள்ள சிக்கிண்டு அவஸ்தப்படுறேன் ஆக நான் நேற்றுக்கு தான் பார்த்தேன் இங்கே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன் இவன் பேர் என்னென்னா விடுதலை விரும்பினு பேர் வச்சுருக்கேன் நம்ம ஊரில் இதெல்லாம் உண்டு விடுதலை விரும்பினா விடுதலை விரும்பி சம்ஸ்கிருத்தில் எப்படி போடுறதுன்னு யோசித்தேன் நான் முமுக்ஷு விடுதலை விரும்பிங்கிறத சம்ஸ்கிருத்தில் எப்படி போடுறதுன்னு ஆஹா நல்ல பேராக இருக்கு அவன் நினச்சிட்டுருக்கான் விடுதலை விரும்பினா நாஸ்திகன் விடுதலை விரும்பினு பேர் வச்சா தன்னை நாஸ்திகன் நினச்சிக்கிறான் இல்லைப்பா விடுதலை தலையை விடு ஆகையினால் விடுதலை விரும்பினு சொன்னால் நீ மோட்சத்தை அடையிற மோட்சத்துக்காக விரும்புகிறவனுக்கு பேர் விடுதலை விரும்பி விடுதலை விரும்பினா என்ன அர்த்தம் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு விடுதலை விரும்பி அப்படி சொல்லலாம் இது இந்த சரீரத்துக்குள்ளே மாட்டின்னு இருக்கிறதே ஜெயில்தானே ஆஹ பவயஹரம் விஷ்ணு வந்தே சாந்தாக்காரத்துக்கு அர்த்தம் பார்த்தாச்சு புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் விஸ்வாக்காரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீ காந்தம் கமலநயனம் யோகிஹிர் தியானகமியம் யோகிபிர் தியானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் मेघश्यामं श्रीवत्सांगं லோகந்லோக்கேஷ்மீதகேய்வத்சங்க கௌஸ் புண்ணியோபேத்துண்டய விஷ்ணு வந்தே சர்வலோகை கநாச்சம் ஒரு வியாக்கியானம் இருக்குது இந்த பாம்பு பற்றி சொன்னேன்னு அது வந்து அஞ்சு தலை நாகமாக சித்திரிக்கப்படுறது பாம்பில் வெளிநோக்குற நீட்டிய நாக்கு இருக்குது பாருங்கள் நாக்க நீட்டின்டே இருக்கு அது என்னதுன்னு கேட்டால் நமக்கு எப்போ பார்த்தாலும் இந்த லௌக்கீகத்தில் என்ன அங்கே என்ன இங்கே என்ன இப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கும் இல்லையா ஃபோனை பார்த்துட்டே இருக்கும் டைம் கிடையாது கையில் அது வேறு இருக்கா சௌரியமாக போச்சு வேறு எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால அதை நிறைய பார்த்துட்டே இருக்கும் ஆஹா எப்போ பார்த்தாலும் நாக்கு இந்த பாம்பு நாக்கு துருத்திகிட்டே இருக்குது இல்லையா அடிக்கடி அது மாதிரி எப்போ பார்த்தாலும் இந்த இந்த பாம்பு இது பண்ணுற மாதிரி இந்த அஞ்சு இந்திரியும் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று கிச்சனுக்கு போகிறது இல்லை டிவி கிட்டே நிற்கிறது இல்லாட்டி ஃபோனுக்கிட்ட போகிறது இல்லாட்டி மியூசிக் கேட்க பார்க்குறது இல்லையா வேறு என்ன பண்ணுறது இல்லாட்டி ஏதாவது வாசனையை பண்ண முடியுமான்னு பார்க்குறது ஊதுபத்தியை பொறுத்துறது இல்லை இந்த அஞ்சுக்கும் வேலை கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கு காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்புறம் அழுத்து போச்சுன்னா தூங்கி திரும்ப எழுந்தவுடனே இதே தான் வேலை துருத்துறது நாக்க துருத்துறது பாம்பு நாக்கை துருத்துகிற மாதிரி இப்படி பண்ணிகிட்டே அப்படி சொல்கிறார் அதனால் அது மாத்திரம் இல்லை அந்த பாம்பு ஒரு இடத்துல நிற்க அது இப்படிப்படி போயின்ண்டே இருக்குமா சும்மா இருக்காது அது மாதிரி இந்த மனசும் சும்மாவத இங்கேயே அப்படிப்படி போயிகிட்டு இருக்குமா அதனால் இந்த உடம்புக்குள்ள அந்த பாம்புக்கு வந்து வழிவழுப்பாக இருக்கிறதுனால உடம்புக்குள்ளே சுகமாக அப்படிப்படி சுற்றிகிட்டே இருக்கும் இப்படிலாம் வர்ணனை பண்ணுற இதை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக தான் புஜகசயனம் பத்மநாபம் இதெல்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்கிறார் நான் இந்த ஸ்லோகத்தை பார்த்து தான் சொல்கிறேன் மேகஸ்யாமம் இதுலேயும் அப்படியே தான் விஷ்ணும் வந்தே தான் சர்வ லோகை கநாதம் அதனால தான் அடிக்கடி திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருப்பான் இப்போ பார்த்த இல்லைனா விஷ்ணும் வந்தே சர்வ லோகை கநாதம் அப்படின்னு ஆரம்பித்து திரும்பவும் மேகஸ்யாமம் பீதகோ சேவா ஏன்னா கடைசி ஸ்லோ கடைசி அப்படி அதனால் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் பேர் கவலை பேர் அது இந்த இந்த இந்த சாண்ட் பண்ணுறவாழோட இது என்ன திரும்ப திரும்ப கவலை வந்துடுறதுன்னா இந்த அடிக்கடி இது வரும் அதாவது எல்லாத்துலேயும் வரும் இப்போ புருஷசூக்தத்தில் வரும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பான் தஸ்மாக ஜெக்ஞாத் சர்வஹூத்த சம்மதம் புருஷதாரியம் திரும்ப திரும்ப சம்பிருதம் புருஷதாஜ்யம் ரிஜஸ் ஆமான ஜெக்னே வராது போயின்ட்டே இருக்கும் அது மாதிரி மேகஷ்யாமம் மேகஷ்யாமம்னு சொன்னால் மேகம் போல் ஏற்கனவே பார்த்தோம்னா அங்கே மே மேக வர்ணம்னு பார்த்தோம் இங்கே மேகஷ்யாமம் மேகம் மாதிரி கருநீல வர்ணம் மேக ஷியாமம் ஷியாமான்னு சொன்னால் பச்சையும் கருப்பும் கலந்து அம்பாளுக்கு பேரே சியாமளான்னு சொல்கிறோம் இல்லையா இவருக்கு கிருஷ்ணருக்கும் சியாம சுந்தர் இப்படிலாம் சொல்கிறோமே பீத்த கௌஷேய வாசம் இதெல்லாம் க்ளீனாக ஏக்கரூபந்தான் பீத்தன்னா மஞ்சள் கௌஷேயம்னு சொன்னால் பட்டு வாசம்னா வஸ்திரம் மஞ்சப்பட்டு வஸ்திரத்தை கட்டின்னு இருக்கார் உடம்புல என்ன ஸ்ரீவத் இந்த இடது மார்பில் இந்த இடது மார்பு தானே ஆ இடது மார்பில் ஸ்ரீவத் சாங்கம் அந்த அங்கே ஒரு மச்சம் மறு இருக்கு அவருக்கு ஸ்ரீவத் சாங்கம் அதுக்கப்புறம் கௌஸ்துப உத்பாசிதாங்கம் கௌஸ்துபம்ங்கிற ஒரு ரத்ன மா ஆரம் அதனால் உடம்பு அந்த நெஞ்சில் வந்து அந்த கௌஸ்துபம் ஆலை ரொம்ப அலங்காரமாக இருக்குது கௌஸ்துப உத்பாசிதாங்கம் கௌஸ்துபத்தினால அந்த பிரகாஷம் உத்பாசித்தம்னா பிரகாஷம் கௌஸ்துபங்கிற மணியால் பிரகாசம் பொற் பொருந்திருக்கிற மார்பை உடையவர் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் புண்ணிய உபேத்தம் நிறைய புண்ணியம் பண்ணால் பகவான் நெருக்கமாக நம்ம உணரலாம் இது நல்ல பதம் இது புண்ணியோபேத்தம் புண்ணியத்தினால் நெருங்குகிறவர் நாம் புண்ணியம் பண்ண பண்ண கடவுள் நம்மை நெருங்கி வருகிறார் நெருங்கி வருகிறார்னா என்ன அர்த்தம் சாந்தமும் ஆனந்தமும் கூடுறதுன்னு அர்த்தம் நெருங்கி வர்றாருனா எங்கே வந்துட்டு இருக்கார் காணமேன்னு அது அவன் மனசுக்குள்ளே உணர்றது அதாவது நிறைய புண்ணியம் பண்ண பண்ண நம்மளறியாமல் மனசுக்கு அமைதி வருகிறது சந்தோஷம் பொங்குகிறது ஆகவே புண்ணியத்தினால் அடையப்படுறவர் இந்த ஸ்லோகத்திலே இது ரொம்ப அழகான பதம் புண்ணியோபேதம் புண்டரீக்க ஆயத்த அக்ஷம் புண்டரீக்கம்னா தாமரை ஆயத்தம்னா எலை அது அக்ஷம்னா கண்கள் நன்கு அழகான தாமரை தாமரைனா தாமரை பூ இதழ் தாமரை பூ இதழ் போன்ற கண்களை உடைய வரும் இப்போதானே அதில் பார்த்தோம் அதில் என்ன பார்த்தோம் அது கமலநயனம் அப்படின்னா அதே தான் கமலநயனம்ங்கிற பதம் இங்கே சர்வலோகைகநாதம் ஏற்கனவே அர்த்தம் பார்த்துட்டோம் எல்லா உலகத்துக்கும் ஒரே தலைவராக இருக்கின்ற வெங்கும் வியாபிச்சிருக்கின்ற அந்த விஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணுகிறேன் அடுத்த ஸ்லோகம் நமஸ்சமஸ்தூதானாம் ஆதிபூதாய அநேக ரூபரூபாய விஷ்ணவே பிரப விஷ்ணவே சமஸ்தூத்தம் ஆதிபூத்த நம பூபிரு நம அனைகூப்பாய நம பிரபவிஷ்ணவே நம விஷ்ணவே நம இங்கே விஷ்ணவே நம இது வரைக்கும் தித்தீயனம் இருந்தது இப்போது சதுர்த்திய ஏகவச்சனம் அவ்வளோதான் சமஸ்தூத்தூத்தையே நம எல்லா எல்லா சரீரங்களுக்கும் எல்லா விதமான பதங்களுக்கும் சூக் பதங்களுக்கும் மூலப்பதார மூலக்காரணம் அர்த்தம் சமஸ்தூத்தம் சமஸ்தாரியம் அர்த்தம் சமஸ்தாரியம் ஆதிபூத்த மூலக்காரணூத்தமஸூத்த பிருகுவல படிக்கிறோம் இல்லையா எதோவா இமானே ஏன ஜாத்தி ஜீவன் எத்ரய்திசம்விசந்தி திஜாசஸ்வ திரமேதி அதேதான் மூலகாரணம் அர்த்தம் அதுலேருந்துதான் பிரம்மந்தான் மூலகாரணம் இறைவன்தான் மூலகாரணம் அவரிடத்திலருந்து மாயாசக்தினால இந்த பிரபஞ்சம் தோற்றுகிறது பூபிருத்தே நமான்னு சொன்னால் தான் படைச்சதையெல்லாம் தான் தாங்குகிறார் குறிப்பாக பூமியை தாங்குறார்னு இருக்குது பூமியை தாங்குகிறார்னா நர்த்தம் மக்களுடைய உள்ளங்களையெல்லாம் தாங்குகிறார் அப்படிலாம் எடுத்துக்கலாம் எல்லா உடம்பையும் தாங்குறார் மூல காரணம்னா இங்கே எப்படின்னா காரணத்தை நம்ம பிரிக்கிறோமே பரிணாம காரணம் உபாதான காரணம் நிமித்த காரணம்லாம் பிரிக்கிறோமே அதெல்லாம் புரிஞ்சு இங்கே புரிஞ்சுக்கணும் பூபுருத்தே நம்மஹா தன்னால் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தை பூங்கிறது உபலக்ஷணம் பூமிங்கிறது வந்து உபலக்ஷணம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் ஆஹா இது ஸ்திதியை சொல்கிறது பூபிருத்தே நமங்கிறது நம சமஸ்தூதானாம் ஆதிபூதாயங்கிறது சிருஷ்டி பூபிருத்தேங்கிறது ஸ்திதி ஆஹா அது படைத்தல் இது காத்தல் பூபிருத்தே நம அப்புறம் அது மாத்திரமில்லை அநேக ரூபரூபாய எல்லா வடிவங்களாகவும் தன்னை காட்டி கொண்டிருக்கிறார் தன்னையே பிரிச்சு பிரித்து மாணிக்க வாச்சகர் சொல்கிற மாதிரி வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ரொம்ப முக்கியம் உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி கோன்ன ராஜாவாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி பார்லிமெண்ட்டில் வந்து ஓங் கட்சி அப்படி பண்ணித்து எங்கள் கட்சி இப்படி பண்ணுறது அப்படி போட்டு சண்டைப்படுறாள்ல எல்லாரும் அங்கேயும் நடக்கிறது இங்கேயும் நடக்கிறது எல்லா பார்லிமெண்டில் அசம்பிளியில் நடக்கிறது ஆற்றுக்குள்ளேயும் நடக்கிறது நமக்குள்ளேயும் நடந்துகிட்டே இருக்குது நான் நினைக்கிற மாதிரி நான் இருக்க முடியல நமக்குள்ளேயே ரெண்டு ஆள் இருக்கானா மூணு ஆள் இருக்கானா நான் தெரிய மாட்டேங்கிறது அதானே சொல்கிறா உள்ளுக்குள்ளேயே பர்சனாலிட்டி எவ்வளோ சேஞ்ச் இருக்குது ஒருத்தரை பார்க்குற போதுன்னு ஒரு ஒருத்தர்கிட்டையும் கேட்டு பாருங்க இவர் எப்படின்னு ஆளாளுக்கு ஒன்றுனு சொல்லுவாங்க அதுலேருந்து தெரியுது நம்ம எத்தனை விதமாக இருக்கும் அநேக ரூப ரூபாய ஆளாலும் ஒன்று சொல்லுவான் ஒரு கண்ணாடி பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா பச்சையாக தெரியும் செகவு கண்ணாடி போட்டால் தெரியும் அது மாதிரி அநேக ரூப ரூபாய அதுதான் இந்த பூபிருத்தங்கிறதுக்கு காத்தல்னு எடுத்துக்கணும் அவரே தான் இத்தனையுமா இருக்கார் பூபுருத்து அநேக ரூபா நம்ம என்ன பண்ணுறது சாஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னா என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை ஒன்று ஃபைன் பண்ணுறது அப்புறம் கடைசியில் இண்டிவிஜுவாலிட்டியை ரிமூவ் பண்ணிடுறது இந்த இண்டிவிஜுவாலிட்டி எல்லாமே அவன் தான் நான் நான் நினச்சிட்டு இருக்கிறது அதுவே பெரிய மாயை நான் எனும் பொய்யை நடத்துவோன்னு நான் பாரதியார் நான் எனும் பொய்யை நடத்துவோன்னு நான் நம்ம ஒரு ஒருத்தரும் நான்கிற பொய்யை வச்சுட்டு விளையாடின்னு இருக்கோம் அந்த நான் இந்த நான் இல்லை நானும் ஒரே சண்டை போட்டுருக்கு நானுக்காக சாப்பிட்றேன் நானுக்க இதை புரியல என்ன சொல்கிறது ஆஹா அநேக ரூப ரூபாய பிரபவிஷ்ணவே பிரபவிஷ்ணவேனு சொன்னால் பிரகரிஷேண பவதி பிரபவிஷ்ணவே நன்றாக வியாபிச்சிருக்கார் கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தா இந்த பிரபஞ்ச சிருஷ்டியை நம்ம கொஞ்சம் யோசித்தோமானா சிந்தனை பண்ணி பார்த்தோமானா அது தெரியும் நமக்கு பல்வேறு விதமாக விப விபுச்சமே பிரபுச்சமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா விபுச்சமே பிரபுச்சமேன்னு நம்ம கேட்குறோம் யார்கிட்ட ஆ நம்ம கேட்குறோம் விபு அவரும் விபு பிரபு அவர்கிட்ட போய் என்ன பண்ண அகம் விபுச்சமே பிரபுச்சமே நான் விபுவாக இருக்கணும் என்ன அர்த்தம்னா நான் பலவிதமாக நடந்துக்கிட்டு இருக்கணும் பல்வேறு விதமான விவகாரங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அதிலேயே வேற சம எனக்கு மே எனக்கு குடுன்னு அர்த்தம் நான் விபுவாக இருக்கணும் நான் பிரபுவாக இருக்கணும் இப்போ நீ விபு பிரபுங்கிறேன் பகவானை பார்த்து அப்புறம் நானும் இருக்கணும் பிரபுவாக இருக்கணும்னா என்ன அர்த்தம் நீ நானும் ஒன்றுன்னு அர்த்தம் அப்படிதான் எனக்கு தோன்றுறது அடியனுடைய சிற்றறிவுக்கு புலப்படுகிறது அப்படி சொல்லணும் விபு பிரபு அஹ பிரபவிஷ்ணவே விஷ்ணவே நமஹா விஷ்ணுவுக்கு பிரபவிஷ்ணுவே பிரபவிஷ்ணுவேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சர்வ சாமர்த்தன் சர்வ சமர்த்தன் அர்த்தம் தாய்மான் சொல்லுவார் ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எள்ளத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் உள்ள சாட்சியை சிந்திக்க தக்கது தோழிம்பர் ஆக்கி அழித்து அழித்துன்னா பாதுகாத்துன்னு அர்த்தம் இந்த லாவே புரியாதனால்தான் நமக்கு ஒரே பாடம் நடத்துகிறதே கஷ்டம் ஆக அழித்து துடைக்கும் துடைக்கும்னா எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணுறார் தொழில் அத்தனை வைத்தும் இத்தனை காரியமும் பண்ணி எள்ளத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் நமாம் கர்மாணிலிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா சொன்ன மாதிரி எதுவும் என்ன ஒட்டாதுங்கிற நம்ம இத்தினோண்டு பண்ணிவிட்டு அதுக்காக கவலைப்பட்டுன்னு உட்காந்துருக்கோம் இது எப்படி பண்ணுறது ஆசிரமத்தை கட்டியாச்சா அடுத்த ஆள் ஆர்ட்ட கொடுக்குறது நம்ம கேட்குறோமோ இல்லை சுற்றி இருக்கிறவள்லாம் வந்து கேட்பாள் சுவாமிஜி அடுத்தது யாருன்னு ஏன் நான் தசரத கேட்டான் வந்து ராஜா எப்போ ஆப்போறான்னு ஏன் நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலையா ஆச்சா ராஜ்யம் பண்ணுறதுன்னு ஆறாம் தசரதர் அப்படி நான் நான் இப்போ நான் வந்து ராமனை வந்து யுவராஜாவாக்க போறேன்னு சொன்ன உடனே ஜனங்களாம் ரொம்ப சந்தோஷம் நானும் அப்போ தசரத கேட்டேன் அப்போ என்னோட ராஜ்யம் போறன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டுல நீங்கள் எல்லாரும் சொல்றது இதுக்கா உண்மைதான் அது கேட்குற நியாயம் தான் வந்து அதுக்கு அந்த கவலை நினைக்கெல்லாம் இருக்கணும் நம்மளை விட நம்மளே சுற்றி இருக்கிறவர்களுக்கு தான் கவலை என்ன நாங்கள் கொடுக்குற பணமெல்லாம் சரியாக போய் சேரணும் பிரபவிஷ்ணவே பிரபவிஷ்ணவேனா சாமர்த்தியம் உள்ளவர்னு அப்பேற்பட்ட விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் இன்னும் மூணு ஸ்லோகம் இருக்கு இது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இந்த அளவில் நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன் நமோஸ்துவந்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதாக்ஷி சிரோருபாகவே சஹசிரநாம்னே புருஷாய் சகசிரோட்டிணே நம மூத்தியெல்லாம் வாழி ங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி ஹரி ஓ கோவிந்தநாம சங்கீர்த்தனம் சத்கருநா மகாராஜ கீ